வணக்கம் ஆகஸ்ட் இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நச்சினையின் குவியல் நிகழ்ச்சிக்காக திருச்சி ஸ்ரீமத் ஆண்டவன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நூலக மற்றும் தகவல் அறிவியல் துறையின் மாணவி ரே கிருத்திகா நேற்று இதனை கேள்விக்கான பதில்களை காணலாம் ஒன்று உலக ஒலிம்பிக் தினம் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது 2. சூசைட் வேர்ல்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது என்ற அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு WHO என்னும் உலக சுகாதார அமைப்பு 3. இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான உலக போதை பொருட்கள் பற்றி அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு ஐக்கிய நாடுகள் சபையின் போதைப் பொருள் மற்றும் குற்ற தடுப்பு அலுவலகம் இனி இன்றைய தின கேள்விகள் தமிழ்நாட்டில் நூறு கொரோனா தடுப்பூசி செலுத்திய கிராமம் எது ிய விளையாட்டு வீரர் சஜன் பிரகாஷ் ஒலிம்பிக் போட்டியில் எந்த விளையாட்டிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் மூன்று குயிலின் பார் என்னும் நோய்க்குறி எந்த உடல் நோயோடு தொடர்புடையது இந்த கேள்விக்கான பதில்களை நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்